என அவர்கள் கூறும் வரையிலும் மற்றும் தொழுகையை பேணி ஜக்காத்தை கொடுக்கும் வரையிலும் மக்களிடம் நான் போரிட கட்டளையிடப்பட்டுள்ளேன் அதை அவர்கள் செய்துவிட்டால் என்னிடமிருந்து அவர்களின் ரத்தங்களையும் உயிர்களையும் அவர்களின் சொத்துக்களையும் இஸ்லாமிய சட்டத்திற்காக தண்டனை பெறுதல் தவிர மற்றவற்றில் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என நபிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து முஸ்லிம் இரண்டு இரண்டு